அவர்களுடன் பயணத்தில் இருந்தேன் எனக்கு அவர்கள் பணிவிட செய்தார்கள் என்னை விட மூத்தவரான அவரிடம் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினேன் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நான் மதீனவாசிகளான அன்சாரிகளை நபி சல்லு அலி வசலம் அவர்களுக்கு பணிவிடையை செய்பவர்களாக கண்டேன் அவர்களில் எவரையும் நான் சந்தித்தால் அவருக்கு நான் பணிவிடையை செய்யாமல் இருப்பதில்லை என சத்தியம் செய்துள்ளேன் என்று கூறினார்கள் இரண்டு எட்டு முஸ்லிம் இரண்டு